அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பித் தேரினும் அகுதே துணை பரிந்தோம்பி ஒழுக்கம் காக்க ஒருவன் நல்ல ஒழுக்கத்தை மிகவும் விரும்பி அதை கடைப்பிடித்து காப்பானாக தெரிந்தோம்பித் தேரினும் அகுதே துணை தெரிந்தோம்பி அப்படின்னா பல வகையிலையும் ஆராய்ச்சி பண்ணி முடிவுக்கு வந்தாலும் அந்த நல்ல ஒழுக்கந்தான் இந்த ஜீவனுக்கு அதாவது உடம்பில் வாழ்கிற மனித உடம்பில் வாழ்கிற உயிருக்கு துணையாய் நின்று நன்மை செய்யக்கூடியதாகும் ஒழுக்கந்தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப துணையாய் இருந்து அவனுடைய வாழ்நாளில் நன்மையே செய்கிறது ஆகையினால நன்மையை செய்யக்கூடிய ஒழுக்கத்தை நாம் விரும்பி அதை கடைப்பிடித்து உயிராகிய நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி சொல்லுகிறார் வள்ளுவெருமான் தீயொழுக்கத்தினாலே என்னெல்லாம் வரும் பகை வரும் பழி பெரியோர்கள் பழிப்பார்கள் வியாதி வரும் பிணி வரும் அதெல்லாம் தடுத்து எல்லார்ட்டையும் நண்பர்களாக இருக்கும்படி செய்து எல்லோரையும் நண்பராக கருதி நோய் இல்லாமல் புகழோடு வாழச் செய்யக்கூடியது நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் பரிந்து அப்படின்னு சொன்னால் வருந்தி விரும்பி அப்படின்னு அர்த்தம் ஒழுக்கத்தை ரொம்ப உரிமையாக அதைத்தான் கடைப்பிடிக்கணும் அந்த ஒழுக்கம் உடைமையாக இருக்கணும் அப்படின்னு அதை கடைப்பிடிக்கணும் என்ன இடையூறு வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி ஒழுக்கத்திலேருந்து தவறக்கூடாது எப்பவும் திருடமான உறுதியோடு அந்த ஒழுக்கத்தை பாதுகாத்து கடைபிடிக்க வேண்டும் தேறினும் அப்படின்னா என்ன அர்த்தம் சீரிய நலன்களை ஆராய்ந்து நோக்கினால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தான்னு அர்த்தம் தவறு வராமல் தர்ம மார்க்கத்தில் நேராக வாழ்கிறது அற வழியில் நேராக இருக்கிறதுக்கு பேர் தான் ஒழுக்கம்னு பேர் தொடர்ந்து கடைப்பிடித்து வருவதற்கு பேர் தான் ஒழுக்கம்னு பேர் காட்டு மிருகங்கள்லாம் கண்டபடி அங்கெங்கேயும் தெரியும் அவைகளலாம் போகிற போக்கு அதனுடைய பார்வை நட அதுக்கெல்லாம் ஒழுக்கம்னு சொல்கிற வழக்கம் இல்லை மனிதனுக்கு புத்தி இருக்குது எல்லாருக்கும் புத்தி இருக்குது ஆகவே அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறையே ஒழுக்கம் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் மறைந்த ஒழுக்கத்து ஓரையும் நாளும் துறந்த ஒழுக்கம் கிழவோர்க்கு இல்லை தொல்காப்பியத்தில் களவியல்ல நாற்பத்தி சூத்திரம் இப்பாறு சொல்லியிருக்கிறது உலகம் அறிய திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னால் ஒரு தலைவன் தலைவியோடு கலந்து வாழ்ந்து வந்துள்ளதை இது விளக்கியிருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைவாய் மறுவி இருந்ததை மறைந்த ஒழுக்கம் அப்படிங்கிறார் நல்ல ஓரையும் நாளும் சேர்ந்து ஒழுகுவது இல்வாழ்க்கையின் இயல் ஒழுக்கமாம் அப்படிங்கிறார் அதாவது ஓரையும் நாளும் துறந்த ஒழுக்கம் மறைந்த ஒழுக்கத்து கிழவோர்க்கு இல்லைன்னு படிச்சுக்கணும் அதான் முறைப்படி திருமணம் செய்து கொள்ளணும் இப்படி முறையில்லாமல் பண்ணுகிறது கிடையாது அவனுக்கு வந்து நல்ல ஒழுக்கம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறார் ஆக வாழ்க்கையினுடைய நலன் ஒரு பெரியோர்கள் சொன்ன அற வழியிலே செல்ல வேண்டும் என்பதை குறிப்பதற்காக இதை சிந்தித்தோம் ஜீவனுக்கு நல்ல உறுதியான புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது ஒழுக்கந்தான் அதை கடைப்பிடிக்கிறவர் தான் வாழ்க்கையில் பெரியவர்களாக இருந்து பேரின்பத்தை உணர்கிறார்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஹரிஷ்சந்திரன் சத்தியத்தை அதை வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு அதை விரும்பி கடைப்பிடித்து வந்தான் அதனால தான் அவனுக்கு இன்றும் அழியாத புகழ் நிலைத்து நிற்கிறது விதுரநீதி சொல்லுகிறது ஒழுக்கம் ஒன்று மனுஷனுக்கு முக்கியம் அது அழியுமானால் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் சரி எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி எத்தனை உற்றார் உறவினர்கள் இருந்தாலும் சரி ஒன்றும் பிரயோஜனமில்லை அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணைன்னு சொன்னார் அரண் வலியுறுத்தல் ஆகையினால் கூட வரப்போறது நம்முடைய தர்மம் புண்ணியந்தான் அது ஒழுக்கத்தின் மூலம் கிடைக்கும் என்பதை புரிந்து வேண்டும் யக்ஷப் பிரஷ்னம் மகாபாரதம் வனபருவத்தில் காணப்படுகிறது மனிதனின் சுகம் எதன் மூலமாக நிலை பெறுகிறது அப்படின்னா நல்லொழுக்கத்தின் மூலமாக சம்ஸ்கிருதத்தில் சுபாஷிதலோகம் ஒன்று சொல்லுகிறது விதேஷேஷு வித்யா வியசனேஷு தனம் மதி வரலோக்கே தனம் தர்ம அதாவது வெளிநாட்டில் நமக்கு செல்வமாக இருப்பது நாம் கற்ற கல்வி நமக்கு கஷ்டம் வர்றபோது அதை சமாளித்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்முடைய புத்தி சக்தி அதை பயன்படுத்தணும் பிற்கால வாழ்க்கை அதுலது இறந்த பிறகு அடுத்த உடம்பில் வாழ்கிற வாழ்க்கைக்கு புண்ணியந்தான் செல்வம் ஆனால் ஒழுக்கம் எல்லா இடத்திலும் செல்வம்னு சொல்லப்பட்டிருக்கு சீலம் சர்வத்திரவை தனம்னு பதவரை படிக்கலாம் ஒழுக்கம் ஒழுக்கத்தை உடைமையாக பேணி ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் என்று தெளிந்து அதை உடைமையாக பேணி ஓம்பி கடைப்பிடித்து பரிந்து விருப்பத்துடன் காக்க உயிராகிய தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் தெரிந்து அறங்கள் அனைத்திலும் எல்லா நன்மையையும் தரும் அறம் எது என்று ஆராய்ந்து ஓம்ப ஆழ்ந்து சிந்தித்து தேறினும் தெளிந்தறிந்தால் துணை என்றும் உயிராகிய தனக்கு துணையாக இருப்பது அகுதே ஒழுக்கமே ஆகும் ஒழுக்கத்தை உடைமையாக பேணி விருப்பத்துடன் கடைபிடித்து உயிராகிய தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அறங்கள் எல்லாவற்றிலும் எல்லா நன்மையும் தரக்கூடிய அறம் எது என்று ஆராய்ந்து ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து அறிவோமேயானால் உயிராகிய தனக்கு என்றும் துணையாக இருப்பது ஒழுக்கமே ஆகும் பரிந்தோம்பிக் ஒழுக்கம் அனைவருக்கும் மனமார்ந்தனிதனேயம் ஓம்காரானந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு பூஜ்ஜியம்